வணக்கம் ஜூலை 5 இரண்டாயிரத்தி இருபது நற்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அமெரிக்காவின் முதல் துணை அதிபர் ஜான் ஆடம்ஸ் 2. பார்சி மதத்தின் புனித நூலின் பெயர் ஜென் அவஸ்தா 3. ஒவ்வொரு ஆண்டும் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் நாடு சுவிட்சர்லாந்து இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஐக்கிய அமெரிக்க நாட்டுடன் இணைந்த ஐம்பதாவது மாநிலம் எது இரண்டு உலகில் அழியா நகரம் என்ற அழைக்கப்படும் நகரம் எது மூன்று காந்தி நிகேதன் ஆசிரமம் எங்கு உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி